அபு மாமர் கூறியதாவது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் என்று ஹபாப் ரதி அல்லாஹூ அவர்களிடம் கேட்டோம் அதற்கவர் ஆம் என்றார் நீங்கள் அதை எப்படி அறிந்து கொண்டீர்கள் என்று நாங்கள் கேட்டோம் நபி சொல்லாஹு அலேஹு வசல்லம் அவர்களின் தாடி அசைவதிலிருந்து அதை அறிந்து கொள்வோம் என்று ஹபாப் ரதி அல்லாஹூ அவர்கள் பதில்